வெற்றிலையை ஒன்றின் மேல் ஒன்றாக அழுக்கி மார்பின் மேல் வைத்து கட்டி வைத்திருப்பதால் பால் கட்டி கொண்டது கரைந்து போகும் வலி வீக்கம் எளிதில் நீங்கிவிடும் ட்ரை பண்ணி பாருங்க உருவர்களே மீண்டும் சந்திப்போம்